நடந்து போனிகளையில போனார் அந்த ஊரில் இருந்து தாண்டிதான் அதிகமான நேரம் போயிட்டு வந்தார் வந்து கொண்டே இருந்தார் இந்த கடம்ப வனம் வரும்போது சரியா மணி ஆறரை மணி ஆயிடுச்சு இருட்டு இருந்தது இந்த கடவு வேற நிரம்ப அந்த இருள் வேற சேர்ந்தது எனவே இருள் சூழ்ந்த உடனே இவருக்கு என்ன பண்றாரு அதிகமா போலியா கிடனா ஒரு சாதனமும் கிடையாது கிடையாது அந்த காலத்தினாலே அவர் வந்து என்ன அனுப்ப வந்து இருளாட்டுது இனிமே பத்தில ஒவ்வொரு மூணு நாள் மேல் இருக்குது அது கொஞ்சம் அச்சமா இருக்குது எப்படியோ திரு உழைச்சு தங்கிட்டார் தங்கிட்டர் எனவே அவர் தங்கி இருக்கிற நேரம் ஆறு நாற்பது நல்ல இருள் சூழ்ந்த நேரம் தங்கி இருக்கிற கட பவனம் அங்கே தாண்டினா தான் ஊருக்கு போலாம் தாண்டுவதற்கு தங்கிட்ட அப்படி தங்கிய நாளில் பரமானந்த தங்கிய நாள்ல ஒரு சில நிகழ்ச்சி அப்படியே தங்கி இருக்கும் கொஞ்சம் ஒரு அச்சம் இருக்கு உனக்கு என்னன்னா இரவு நேரம் நல்ல பக்தர் அதனால என்ன பண்ண அருமையா பெருமான நேரத்தில் என்ன நால、「கவலை இனிப்பொழுது என்னெங்கில் நீங்க தாழ்வாழ்கா சொன்ன என்ன பயம் இருக்குது போய அப்படின்ட்டு இப்படி அருமையா சிவபுராணத்தை சொன்ன சொல்லி நிறைவு செல்கின்ற நேரம் இதெல்லாம் ஒனியூ காட்டணும் காட்ட மாட்டாங்கல்ல நாம காட்டுவோம் அப்படி சொல்லி முடிக்கும் போது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தில் அடிக்கு பல்லோரும் ஏத்த என்று ரொம்ப உருக்கமா சொல்லி அந்த சிவராம் ஜெயசார் இவர் சொல்லி அந்த பல்லோரும் ஏத்த சொல்லுகின்ற நேரத்துல அருமையா ஒரு விமானத்தை கண்ண பார்த்தான் எதிர்கால இருக்க ஒரு விமானத்தை பார்த்தான கண்ணும் அந்த விமானத்தை பார்க்கிற நேரம் ரெண்டு ஒன்றாயிட்ட அந்த விமானத்தை சொல்லுகிறார் வாங்க நான் மறுப்பு ஏந்திய மத தாங்கி ஆயிரம் கரங்களால் தடவி திசையும் தூங்கு காரிறுள் துரத்து செஞ்சுடறிய தூள் போய் ஒதுக்கிய விமானம் அமையான விமானம் புறநான்களை ஒரு விமானம் சொல்லுது பலவன் ஏவா வான ஊர்தி என்று ஆகாய விமானத்தை பற்றி சொல்லி பலவன் ஏவா வான ஊர்திங்க யாரும் இயக்காமல் தானி இயங்குகின்ற வான ஊர்தி வானத்தில் செலுத்த ஊர்திய கற்பனை இல்ல இருந்தது பாரா போன தன்னை தனக்குள்ள ஒற்றுமையின்மையும் ஒருவர் ஒருத்தனப்பான்மை என்னவோ இந்த உலகம் அறியும் உலகத்திற்கு முன்னே தமிழன் அறிஞ்சான் புலவரு பாடும் போருடையோ விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்துவ என்பதும் செய்வதை முடித்து பத்தா புறநானூர் உலகத்தில் யார் சிறந்த அறிஞர்களால் பாராட்டப்பெறுகின்ற பெருஞ்சிரப்படையோ அவர்கள் இந்த உலகில் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து அந்த வாழ்வியுடைய எல்லையில் வளவன் ஏவா வான ஊர்தி எய்து அருமையாக ஒருவராலும் அந்த வான தாம் இருக்கும்படியாத செய்தி புண்ணியம் செய்த புண்ணியத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுவேன் ஆகவே இப்படி ஒரு விமானம் அருமையான விமானத்தை கண்டார் பெரியால் அந்த ஒளி உலக முகப்ப வளஞ்சே திருவரு பல புகழ் ஞாயிறு கடற்கண்டி தெரிவித்து காட்டுப்பட அதனால இந்த கைரவனானவன் காதல் நேரத்தில் தோண்டி அப்படியே வர வர வர வர வர அந்த கடல்ல தன்னுடைய ஒளியை பரப்பன எப்படி இருக்கும் அருமையா இருக்கும் அந்த மாதிரி ஒளியை அந்த விமானத்தை கண்டார் அந்த விமானத்தை கண்டவுடன் மேலே என்ன செய்கிறான் உடனே ஒரு பெரிய வியப்பு மணிப்பு ஏழு ஏழைகள் எனவே ஆறு ஆறு ஆறு நாற்பது ஜருள் சிவபிராணன் சொல்ல தொடங்கின நிறைவாழ்த்து நிறைவு பெறுகிற நேரம் இந்த விமானத்தையும் கண்டான்றது பரிபடியா தொடது அதனால படிக்கலாம் பார்த்த கெடுப்பான் யாரை கெடுப்பான் சிலதுல அதனால ஏன் என்றால் உண்மையில் சிவபிராணன் சொல்லி இருக்கணும் ஏன் என்று சொன்னா இது பொதுவா அந்த சிவபிரானம் என்பது ஏழு வயசுல நெட்டு பண்ண சொல்லுவாங்க நல்ல தமிழ் பூசணம் மரபல சிவராணம் அந்த விமானம் கண்டான் அந்த விமானத்தை பார்த்தவுடன் அமர்ந்த அந்த விமானத்தினால என்ன இருக்குங்க அருமையான திருமேனி யாரு சொக்கநாத பெருமான் அப்ப சொநாத பெருமான்னு தெரியாது சிவலிங்க திருமேனி அது சிவலிங்க திருமேனி விமானம் அதன் அறிவே அந்த சிவலிங்க திருமேனி இருக்கு அந்த சிவலிங்க திருமேனியை கடுத்து அம்பிய கண்டனை கண்டு தாழ்ந்து அந்த நம் வைகண்டின் இருந்திருக்கும் தெரிய அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி நமக்கு அச்சம் புரிந்தா இருந்திருந்த கடம்பவனும் இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் போய்ச்சி மறுநாள் காலை வரும் நினைச்சதும் பெருமான் ரொம்ப அருமையா விமானம் மீது இந்த காட்சி கண்டுவேலாம் அப்படி இருப்ப மணிப்ப என்ன மணி வரும் மணி இருக்கலாம் இப்பொழுது அந்த விமானத்தை ஏழை ஏழை ஆளுக்கு பார்க்கலாம் அது கண்ட உடனே உனக்கு மகிழ்ச்சி மீது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை வணங்கி இருப்பான் இருப்பான் நடராஜ பெருமானி பார்க்கறது அந்த பெருமான ஒரு கண் அவரை பார்த்த உடனே கையும் தாளை மீசை பூனை எஞ்சாலி என கண்ணும் போழி மழை ஒழியும் தகையன கரணங் காடும் ஊனம் உறும் பரிவின பேரையிடும் கேட்கல அல்ல இந்த அந்த கூட்டு பெருமான இந்த கைகள் சொல்லி தூக்கல தானே சிலமையில பூச்சுதான் கையும் தாலை மீசை பூனை எஞ்சாலியன கண்ணு என்ன சின்னது கண்ணும் போடி மழை ஒழியாதி பெய்யும் தகையன கண்ணமாடி மழை தார தாரையா வருதான் கரணங்கடும் உடன் உருகும் பரிவின மனம் புத்தி சித்தாங்காரம் எல்லாம் எல்லாம் அந்த பெருமானிய கண்டுதான் பேரெய்தும் மெய்யும் இந்த உடம்பு என்ன பண்ணச் சின்னாரு தாரை மீசை விழு முன் விழுதரும் விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து ஒரு அவருடைய ஆராமியினாலும் அவர் ஆர்வம் பேறுதல் அளவின்றால் ராய பெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த ஆர்வத்தை என்னால் சொல்ல முடியல அதுபோல் அந்த விமானத்தை பார்த்த மாத்திரத்தை அந்த அந்த அயராத அன்பு இருந்ததுனாலே என்ன செய்திருப்பான் இந்த கையும் தலைமிசை புனையஞ்சலியன கண்ணும் பொழிமொழி ஒழியாதே பெய்யும் தகையன பேரெய்தும் பெய்யும் தலைமிசை விழு முன்பு எழுதணும் வணங்கி வணங்கி இப்படி எல்லாம் செய்திருப்பான் இந்த இந்த அப்படி செய்யணி நேரம் ஏழு என்னும் பெருமானையே பெருமானையே கழிப்போம் பெருமானி கொடுத்துட்டு இதை விட நமக்கு வேற என்ன இரவு துணை வேணுமா வேண்டுவதில்லை அதனால கண்ணப்பர் காலச்சி மலைக்கு போன உடனே அவர்கள தோன்றியது போகிற வரைக்கும் கூட தம்பியை மறந்துட்டான் திருமதி ஒரு தரம் தலைவி இரண்டு தரம் தலைவி அணிஞ்சு ஒரு சந்தேகம் பெருங்க யாரு மலையில சுத்தி மஞ்சள் நீ எப்படி உனக்கு ஒரு குடி ஒரு ஆள் கூட இல்லையே நீ எப்படிப்பா தனியா இருப்ப இந்த எண்ணம் வரணும்னு வந்தாலும் பெருமாணிக்கிறதா இருக்க அது வெறும் கல்லாம் எவ்வளவு நாம் எப்படியோ உயிரோடு ஒன்று அது உயிரோடு கூடியதாக அதனால ஆர்த்தமராக நீங்க இருப்பது யாரும் ஒரு ஆள் கூட இல்லையே நீ எப்படி என்று அதனாலப்பா நான் இரவு சாயந்தரம் ஆறாட்சி மறுநாள் கால ஆறு மணி வரைக்கும் ஒன்ன விட்டு தெரியவே மாட்டேன் இங்கேயே இருப்பேன் ஏன் துணையா இருக்கான் அவங்க கொஞ்ச நேரம் போச்சு ஆமா நீ எப்ப சாப்பிட்டோ தெரியலையே நான் காலைல எட்டு மணிக்கு சாப்பிடறதுல அஞ்சு இடத்துல சாப்பிடுறதுல நாலு இடத்துல சாப்பிட்டாரு பதினொன்னுக்கு எல்லாம் கிள்ளுது நீ எப்படிய நிற்கவும் போனாரு எறும்பு வருது ஆண்ட மேல ஏறி அதாவது வந்து காத்துங்களா சரி ஒன்னு ஐயோ பசியா இருக்காரு இப்படி அளமருகிறாம் கண்ணப்பர் அந்த அந்த மாதிரி உணர்வால சிற்பமா இருக்கலாம் சோழ காலத்திற்கு தஞ்சாவூர் ஜில் எப்படி உணா்தான் ஒழிஞ்சு அப்போ அது வரைக்கும் இல்லவா அப்படி அல்ல இங்க இந்த தனஞ்சா அந்த திருமையணியை கண்டமாத்திலே பெருமானி தனக்கு முன் இருக்கா இல்லவா அதனால் அப்படி கண்டுகொண்டிருக்கிறான் மணி ஏழரை ஏழம்பது அப்படி இருக்கின்ற பொழுது சோமவாரம் அன்று ஆதலால் அப்படின்னா அன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா திங்கட்கிழமை திங்கட்கிழமைக்கு சோமவாரம் தெரியும் மதுரையில் இருக்கவங்க எல்லாம் சோமார விரதம் இருப்பாங்க ஏன்தான் பெருமான் வந்து சோமவாரம் அவனுக்கு வந்து சோமனையே தன் தையில வச்சிருக்கான் ஏன்னா அவங்க திங்களஞ்சல்வன் மரபு சந்திர மரபு அதனால சோமவாரம் ரொம்ப முக்கியமான நாள் அதனால பெரும்பான் மகளிர் வந்து சோமவாரம் அல்லவா அன்னைக்கு சுக்கநா மைனாட்சி பார்க்காம இருக்கலாமா என்ன போவார் போயிடும் தான் சாப்பிடறேன் சோமவாரம் அன்னைக்கு திங்கட்கிழமை அதனால திங்கட்கிழமை ஒரு என்ன பண்றாங்களா அந்த தெருமேலியை இவனுக்கு தெரியாது இவரைக்கு நீதான் தெரியுது இவன் போய் தங்கினா தெரியுது சோமவாரம் அன்று ஆதலால் சுரர்கள் வந்து ஒரு குழு அப்படியே மேலிருந்து வந்து இறங்கிச்சான் யாரப்பா இந்த குழு கேட்டா நல்ல ஒளிவுடையவர்கள் கண்ணிமையாதவர்கள் அடி இந்த கண்ணிமிப்பாளர்கள் கால் கூட கீழே வச்சா நிலத்துல படாது நிலம் தோயாது நிலம் தோயாமையும் கண்ணிமையாமையும் கண்டு இவங்க நம்ம மன்னவர்கள் என்று கழுவி அல்ல எனவே விண்ணவர்கள் தேவரும் தெரிஞ்சுட்டான் யாரு இந்த தனஞ்சயன்டா என்ன செய்தார்கள்ரு ரொம்ப அருமையான இடம் அவன் கங்குல் போல் கருதி என்று சொன்னார் அவன் கங்குல் எவன் கங்குல் இப்ப காணப்படுகின்ற பொருள் சிவபெருமா அவனுடைய கங்குன்ன இரவு சிவன்ராத்திரி போல நடத்தும் அவன் கங்குல் போல் கருதி சிவராத்திரி வந்து எப்படி நாலு காலம் கண் விழித்து அந்தந்த நேரத்திலும் நீராடி நீரும் ஆடின பக்தியோடு இந்த நான்கு காலம் வழிபடுவாடு செய்யுமா அதுபோல அந்த ஒவ்வொரு சோமவாரத்திலும் அந்த மாணவர்கள் வந்து வழிபாடு செய்யறாங்கள தெரியாது இன்றைக்கு அவன் சோமவாரத்தை தன்மை தப்பித்தங்குனதுனால தெய்வாதீனமாக கண்ட காட்சியது அதனால வந்தாரலாம் வந்து அந்த தேவரெல்லாம் மணங்குறாரலாம் தங்குல் போல் கருதி யாமம் நான்கே நம் அறிச்சானு நான்கு பேர நேரத்திலும் ரொம்ப அருமையாக பெருமானை வழிபாடு செய்து வழிபாடு செய்வதற்கு முன்னே என்ன செய்யணும் நல்ல பெருமானுக்கு நீராட்டணும் அப்புறம் நல்ல ஒரு திருமீரியை வளர்த்திட்டு அதன் பிறகு ஆடை சாத்தணும் அதன் பிறகு மாலை அணியணும் அதன் பிறகு சந்தன மொழியை போட்டு வைக்கணும் அதன் பிறகு அதுக்கு மற்ற அணிகள் யாமத்திலும் கொடுத்து வைத்தவன் தனஞ்சியன் அந்த வணிகனாக இருக்கிறான் அது செய்யறாம் அந்த வந்ததும் உடனே சொல்றாங்க எப்பா மனிதன் கண்ணுக்கு தேவல் வருவது தெரியுமா தெரியும் இந்த பாட்டு படிக்கும்போது வந்தார் தேவருடைய சோமாரத்திற்கு வந்து அர்ச்சனை செய்வது போல அது மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வருகிறது இவர்களும் வந்தார்கள் என்று நம்ம நினைக்கின்ற பொழுது அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அந்த அமைப்பிலே இப்ப அந்த வந்ததும் தேவர்கள் வர்றதையும் கண்ணால் பார்த்தான் வந்ததும் அரிச்சனை புரிவதும் இந்த அரிச்சனை அரிசனை தனியா ஒரு விளக்கம் இல்லை அருமையா பாட்டேயாகும் அவர் தான் சொன்னது வேற யாரும் போய் இது கூடவே போன போன உன்னிப்பா நான் பாடுவேன் கேட்ட அப்படியா நீ தான் பக்கம் குடுத்துட்டாப்பா அப்படியே சொல்லுங்க பாட்டு தான் சொற்றமிழ் பாடு தமிழ்ல பாடப்பா அப்படின்னா இதுவரை ஒண்ணு நயம்பில்ல சேர்க்கிறாரு புது மற்றவனுக்கு தமிழர்களுக்குதான் புத்திருக்கு ஓசோ ஓஹோ அப்ப சாமிக்கு தமிழ்ல பாண்டா தெரிய மாட்டிருக்கு பேரமொழி தெரியாதாட்டு இருக்கு உணப்பான்னு தமிழான முட்டாள்கள் சொல்றான் சொல்றான் அதுக்காக சேர்க்கல சொன்ன சிவபெருமானுக்கு வந்து தமிழ் தான் தெரியும் தூ மறை பாடும் வாயால் அருமையா வர முடியும் வந்து மறுவர இருக்கு ஆனாலும் இல்ல தமிழ்நாட்டிலே தமிழ் மகன் அருமையா தமிழ்ல சொன்னா அப்போதுமானது அருமையா சொன்ன பொது நம்ம இங்க போய் திருக்கோவில் வழிபாடு விநாயகர் கோயில் வழிபாடு செய்கின்ற பொழுது அருமையாக ஒவ்வொரு தரும் ஆசைக்கின்ற பொழுது உன்பதுகரு தேனி கழிவாய் உங்களுக்கு பலகூல் எந்தவாயி தம்பிதன காவன தனி ஓனி சந்தைவள தாழ்வை கழிவோனி காணொலி பொருளோனி ஐந்து கருத்து அனுபவம் சொன்னாங்க நல்ல அருமையான அர்ச்சனை ஆகவே அரிசனை அரிசனை மேலும் அரிசனை என்பதற்கு நேர் உரை என்ன தெரியுங்களா போற்றி உரைத்தல் என்று போற்றி உரைத்தல் என்று போற்றி எதை போட்டலாம் நீங்க நினைச்சு பாருங்களேன் போட்டுதல் பத்தி போட்டு பாராட்டு விழாவை விடாமல் என்ன போட்டு பாராட்டு விழாவில் அவங்க அது வரைக்கும் பணி செய்த செயலை பாராட்டுவோம் ரொம்ப திரும்பிய அழகரா இருந்தா ரொம்ப அழகரா இருக்கார் என்னைக்கு அழகரா இருப்பார் முருகனா இருப்பார் போக்குவரத்து மூணு குலதான் அழகும் ஒன்னு உடல் அழகு இது பல பெரும்பாலான சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் என்ன விட்டுருவோம் ஒன்னு குண அழகு அல்லது செயல் அழகுதல் அறிச்சலம் வேற என்ன இருக்குது இல்ல ரெண்டுதான் இருக்குது பெருமாவுடைய குணம் சொல்லப்படுதுல சொல்லப்படுது அவ்வளவுதான் அதுவும் குணம் காக்கும் எம் காவலனி அது செயல் காந்திய பேருடையே குணம் ஆற்றின் பள்ளனே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருடையாய் அதெல்லாம் குணம் சூரானது ஆகவே குணவும் செயலும் தான் மாறி மாறி சொல்லணும் போட்டி உரைத்தல் அதான் இங்கேயும் இருக்குது அதனால இங்கு அருமையாக வந்ததும் தேவர் வந்ததும் வந்து பெருமானை அவிடம் நீராட்சி செய்ததும் இந்த ஆரிச்சாலை புரிந்ததும் அனைத்தும் தொண்ட அன்பினுக்கு எளியவன் சூரர் தோழக்கண்டனும் தேவர்கள் சொல்வது நாலு காலமும் தெரிஞ்சுக்கான் மனிதர்கள் அறிய முடியுமா அப்படின்னு கேட்டான் வழிபாட்டை மனிதர்கள் அறிய முடியுமா மனிதர்கள் கண்ணுக்கு புலப்படுவார்களா என்றுதான் சொன்னார் திருத்தாண்டிக்கிறோம் அவன் அருளே கண்ணாக காணும் அல்லால் இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனானே அருமையாக சொல்ல முடியாது அவனுடைய திருவுருள் கொண்டு நாம் காண முடியுமே தவிர நம்முடைய அறிவு கொண்டு இப்படித்தான் இருப்பான் இப்படித்தான் அமைந்திருப்பான் அல்லது நின்று அமர்ந்திருப்பான் விலைமீது இருப்பான் என்றால் சொல்லி எழுதி காட்ட முடியாது அப்ப அவன் அருள் கண்டு தானா காணலாம் தானா காணலாம் அவனருடைய கண்ணாக தானல்லவன் என்று எழுதி காட்டணி கண்ணாக இருந்தால் எழுதி காட்டலாம் அதனால அந்த எதனால் அவன் காண முடிஞ்சது கண்டனம் கண்டனம் பெருமானுடைய திருவிழாலே அவன் காண முடிந்தது நான்கு காலம் வழிபாடு செய்யும் மிகுந்த புண்ணியம் வழிபாடு கோடி குருவுகள் எம்பின எம்பின காலம் வந்தது நான்கு காலம் வழிபாடு செய்றான் வந்த தேவையே மேல படிப்படியா மேல வணிக கொண்டே போனார் இந்த தனஞ்சன் அத்தனையும் பார்த்தான் பொழுது ஒளிந்தது எப்படி வந்தான் அருமையான அமைப்பு அப்படி பார்த்தான் நாவல் என்ன கேட்டா பொழுது பிறந்தது எனவே அந்த என் பார்த்தான் தான் இருக்க செல்ல வேண்டும் என்று துணிந்தான் எனவே தன் ஊருக்கு புறப்பட்டான் அவள் தான் முடியும் அவளைதான் அவளை முடியும் அது பண்ண வேண்டிய முடியும் முனிவர் போன்ற பேரைஞர்களுக்கு ஒது ஒது இருள் ஒதுங்கியது என்பது எல்லாரும் அறிந்தது பரஞ்சோய் முனிவர் மட்டும் அறிந்து உணர்த்துவது ஒன்று இதுவரையிலும் வழிபாடு செய்தார்களே தேவர்கள் அந்த வழிபாடு செய்ததன் பயனாக அவர்கள் செய்த வல்வினையும் நீங்கியது இதுவரை இருந்த இருளும் நீங்கியது இந்த வல்வினை நீங்கியது யார் சொல்றது அவள் காலத்தை வழிபாடு செய்து ஒதுங்குச்சர் சேகர சுவாமி ரொம்ப அருமையாக இது விடியல் காலத்து சொன்னார் சொன்னாரு திருப்பலி எழுச்சினர் திருப்பலி எழுத்து சொன்னார் வேற யாரு அவரு தான் சொன்னது நீரணிந்தார் அகத்திருளும் நீரை கண்புள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி தெரியவில் எனக்கு தெரியல நீரணிந்தார் அகத்திருளும் திரு அணிந்தவருடைய அகத்திலே இருக்கின்ற இருளும் நீரை கங்குள் புறத்திருளும் பயிலிருக்கிற அந்த புற இருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி அந்த பெயர்காலம் அது இரண்டும் மாறுகின்ற நேரம் அதான் திருப்பள்ளி எழுச்சி நேரம் எனவே உள்ளே இருக்கின்ற இருளும் இருக்கின்றும் ஒருங்கு நீங்க வருகின்ற நேரம் அந்த வினையிட்டம் ஒதுங்கியது காலை நீதிபாடு செய்து முடிச்சுவிட்டான் முடித்து விட்டு நேர அரண்மனைக்கு போனான் பாண்டி பேரரசு நடந்த நடக்கிற காலம் பாண்டி பேரரசன் அந்த அரண்மனை வாயில போன போன அப்படின்னு எல்லாம் பாக்கலாம் பெரிய நேரம் வாங்கிட்டு வாங்கிட்டு அவசியம் இல்லை அப்படித்தான் இருந்தது ஒரு நாள் கிடையாது அப்படிதான் இருந்தது கண்ணுக்கு போனா போன உடனே என்ன வந்து பத்து நாள் காதல் இருந்தால வாயில் ஓய் வாயிலோயே சொன்ன பறந்து உள்ள போய் சொன்னா யாரோ ஒரு அம்மா கையில கிளம்பி இருக்காரு வேற வந்துட்டான் நீர்வாழ்களை பத்து வயது வெளியிலே முடிஞ்சு போகுது தீர்ந்து அப்படி இருக்கு தீர்ப்பதெல்லாம் போயப்படாது போயிருக்கிறது காதல் பாக்கணுமே ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் ஒரு அவள பெண் தனிப்பெண் அரண்மனை வாயிலுக்கு போறதுன்னு தெரியல உடனே இருந்த அரசு வெளியில் வரதும் தெரியல இருக்க முருகாரு பிரதமர் கிரிமினல் இறந்துட்டார் இன்னமும் விசாரிக்கிறோம் முருகாமருதா இன்னமும் விசாரிக்கணும் முருகாமருதா அப்படியா வழக்கு இருக்கிறது அப்படியா வளர்க்கிறது வளராது சிவிலேயே கிரிமனே பிரதமர் பெருமாணி போட்டோம் எனவே இந்த நேர போனா போன உடனே பாருங்க முக்கடம்பு கலித்தினான் முயில் தவள் கோவில் புக்கடங்கலர் சிங்க முன்னான் எதிர்ப்பு அரண்மனைக்கு போனா உடனே யாரோ ஒரு அன்பர் வந்திருக்காரு அந்த பாண்டி மன்னன் யாருனா இந்த பெரிய அரசர்களுக்கு சிங்கத்தை தான் சொல்லுவாங்க ஏன்னா இருக்கிறதுலே அந்த மிருகேந்திரன் பேரு மிருகங்களுக்கெல்லாம் தலைவன் சிங்கம் திருவண்ணுவர் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறு உடையான அரசருள் ஏறு ஏறுனா சிங்க ஏறு அப்படின்னா சிங்கிலேருந்து தோற்றப்புலி மற்ற அந்த சிக்கல் தீர்ப்பது நம்ம அப்ப சுவாமிகள் பூம்புலூர் பெருமானியே சிங்கமே சமுத்திரத்தின் கடல் நஞ்சு சமுத்திரத்தில் நஞ்சு நஞ்சிப்பா அதை சாப்பிட்டு ஆனா மனுஷனுக்கு வந்து கொஞ்ச நேரமா இருக்கு சொன்னுமே பண்ணி சொன்னா மூக்க சொல்லி சொன்னுண்டு புண்ணியனே திருநாகர் சுவாமி திருவாயிலிருந்து கடனுக்கு வந்த கடைசியான திருப்பதி சொல்லி என்ன வேணும் என்று கூட அவர் திருவடி பேரடை பாட்டு சமுத்திரத்தின் நஞ்சு இறைவனையோ அரசர்களையோ சிங்கமே என்று உருவிக்க எல்லும் ஆற்றிலும் இருக்க முடியாத பெருமானி சிங்கம் இல்லை இந்த பாண்டியனையும் என்ன நம்ம கடபில நேற்று மாலை நான் இரவு வந்தேன் இருந்தாலும் தங்கிவிட்டேன் தங்கிய போது எல்லாம் வந்து நான்கு காலம் அங்க இருக்கிற பெருமானி வழிபாடு செய்து சென்றார்கள் பாண்டிய மன்னனுக்கு குலதெய்வம் சொக்கநாதரே சொக்கநாதரே குலதெய்வம் பாண்டியன் அப்படியா ஒரே பாட்டில் சொன்னார் வல்லை வாணியம் நான் வருவழி மேலை கல்லடைந்தது இப்ப ஒளிமொழில காட்டீங்கன்னு சொன்ன இப்ப நடந்த கதை இல்லைங்களா வல்லை வாணியம் செய்து வந்து அவன் வரத காட்ட அந்த நேரத்தில் என்ன பண்ண ஒளி அப்படியே கதிரன் முழுக்க மறையறதை காட்ட கங்கோலும் வந்தது வந்த பிறகு என்ன இருக்கு அந்த அபிமானம் நேர் கண்டது அங்கே சிவலிங்கம் அது கண்டது அதன் பிறகு வானர்கள் வந்தது ஒளி ஒடியில் அதான் காட்டலாம் காட்டினா நாடு ஒரு அல்ல குருபடக்கூடாத முடிவில் இருக்கும் வேண்டாம் அதனாக எனவே பல்லை வாணிகம் செய்த நான் வருவழி மேலை கல்லடைந்தது கங்கோலும் பிறப்பும் எல்லை காணிய கண்டனும் இரவி மண்டலம் போல் அல்லடும் சூழல் விமானமும் அதிர்ச்சிவரியும் ஒரு விமானம் அதில் சிவகிட்டு மேலே கண்டேன் மாவளம்புதார் மணிமொழி கடவுளர் வந்து அந்த தேவதேவனை இரவலாம் அர்ச்சனை செய்து இரவு முழுகும் அந்தவர்களா வந்து வழிபாடு செய்தார்கள் போவதாயினார் அவங்களும் விடியற் காலம் போனாங்க அடியேனும் வந்துட்டீங்க அல்ல போவதாயினார் யானு பொன்னெடும் கோயிலின் மேவும் ஈசனை விடை கொடு மிண்டனன் என்றான் நடந்தது அப்படியே ஒரு ரெண்டு பாடல சொன்ன சொன்ன பொழுது அவள்க மூணு மண்பினான் ஒளிந்திட முக்கனியம் பெருமான் தாளும் அஞ்சலி கரங்களும் தலையில் வைத்து உள்ளும் நீலமன்ப அற்புதமுமே நிரம்ப நீர் ஞானம் ஆளுமன்னு இவன் அந்த மாதிரி வந்தேன் திருமணியை கண்டேன் அந்த வானொலி வந்தான்னு சொன்ன உடனே இதை கேட்ட உடனே அவன் கண்ண தண்ணி வந்து கடைசியா வந்து ரெண்டு பேரும் இதை தெரிவிக்கிறது நான் போய் வருகிறேன்னு சொன்ன திரும்ப போய் வருகிறேன்னு சொல்லுவதற்கு வாயில சொல்லுவான் அவ்வளவு தன் மீப்பாடு கரங்கிபிடிச்சு